திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருவிழிமிழலை திருக்குறுந்தொகை திருச்சிற்றம்பலம் வாஞ்சொட்ட சொட்ட நின்றட்டும் வளர்மதியோடு அயலே தேன் சொட்ட சொட்ட நின்றட்டும் திருக்கொன்றை சென்னி வைத்தீர் மான் பெட்டை நோக்கி மணாளீர் மணிநீர்மிழையுள்ளீர் நான் சட்ட உம்மை மறக்கினும் என குறி கொண்மினே அந்தமும் மாதியும் ஆகி நின்று ஈரண்டம் என் திசையும் பந்தமும் வீடும் பரப்புகின்றீர் பசுவேற்றுகந்தீர் வெந்தழல் ஓம்புமிழலை என்னை திந்திசைக்கே உந்திடும் போது மறக்கினும் என்னை குறி குண்மினே அலைக்கின்ற நீர் நிலங்காற்று அனல் அம்பரமாகி நின்றீர் கலைக்கன்று சேரும் கரத்தீர் கலை பொருளாகி நின்றீர் விளக்கின்றும் இழலையுள்ளீர் மெய்யற்கையொடுகால் குலைக்கின்றும் மறக்கினும் எம்மை குறி கொண்மினே தீ தொழிலான் தலை தீயிலிட்டு செய்த வேள்வி செற்றீர் பே தொழிலாட்டியை டையீர் பிடித்து திரியும் வே தொழிலாளர் மிழலையுள்ளீர் விக்கி அஞ்செழுத்தும் ஓ தொழிந்து மறக்கினும் என்னை குறிக்கொண்மினே தோட்பட்டநாகமும் சூலமும் சுற்றியும் பத்திமையான் மேற்பட்ட அந்தனர் நர்வீழியும் என்னையும் வேறுடையீர் நாட்பட்டு வந்து பிறந்தேன் இரக்கணமந்தமர்த்தம் கோட்பட்டு நும்மை மறக்கினும் என்னை குறி கொண்மினேன் கண்டியப்பட்ட கழுத்துடையீர் கரிகாட்டில பண்டியர்பட்ட பரிகலத்தீர் பதிவீழிகொண்டீர் உண்டியர்பட்டினோயில் உறக்கத்தில் உம்மையைவர் குண்டியர்ப்பட்டு மறக்கினும் என்னை குறி கொண்ணினே தோற்றங் கண்டான் சிரமொன்று கொண்டீர் தூய வெள்ளொன்றேட்டம் கொண்டீர் எழில் வீடிமிழலை இருக்கை கொண்டீர் சீற்றம் கொண்டேன் மேல் சி வந்ததோற்பாசத்தால் வீசிய வெங்கூற்றங் கண்டு உம்மை மறக்கினும் என்னை குறி கொண்மினேன் சுழிப்பட்ட கங்கையும் திங்களும் சூடி சொக்கம்பயின்றீர் பழிப்பட்ட பாம்பரை பற்றுடையீர் படர்த்தி பருக விழிப்பட்ட காமனை வீட்டீர் மிழலையுள்ளீர் பிறவி சுழிப்பட்ட நும்மை மறக்கினும் என்னை குறி கொண்மினே பிள்ள ஈர்பட்ட பிறை முடிகீர் மரையோதவல்லீர் வெள்ள ஈர்ப்பட்டதோர் நீற்றீர் விரிநீர்மிழையுள்ளீர் நல்ல ஈர்ப்பட்டைவர் நக்கரை பிக்க நமன் தமர்த்தங் கொள்ள ஈர்ப்பட்டு மறக்கினும் என்னை குறி கொண்மினே கரு கொண்டரக்கன் கயிலையை பற்றிய கையுமெய்யும் நெருக்கென்றிரச்சேவடியார் கூற்றை நீர் செய்தீர் வெறி கொன்றை மாலை முடிகீர் விரிநீர்மிழலைள்ளீர் இறக்கின்றும்மை மறக்கினும் என்னை குறிக்கொண்மினே சுவாமி வீதி அழகர் அம்பாள் அழகுமுலை அம்மை திருச்சிற்றம்பலம்